வணக்கம் நற்றினியின் சரித்திரம் தொற்ற சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக செந்தில்குமார் இன்று அக்டோபர் இருபத்தி ஐந்து இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி நாநூற்றி பதினைந்தாம் ஆண்டு நூறு ஆண்டுகளாக அஜின்கோட் நகரில் நடைபெற்று போரில் இங்கிலாந்தின் ஐந்தாம் ஹென்ரியின் காலாட்படையினரும் விற்படையினரும் பிரான்சின் குதிரைப்படைகளை தோற்கடித்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரமாவது ஆண்டு பிரிட்டன் பகுதியை தன்னுடன் இணைத்துக் கொண்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ரஷ்யாவில் அக்டோபர் புரட்சி இடம்பெற்றது குளிர்கால அரண்மனையை கைப்பற்றினர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அலாஸ்காவில் பிரின்சஸ் சோபியா நீராவி கப்பல் மூழ்கியதில் முன்னூற்றி பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு இங்கிலாந்தின் பிரிக்ஸ்டின் சிறையில் எழுபத்தி நாட்கள் உண்ணாநிலை போராட்டத்தில் ஈடுபட்ட சின் பெயின் கோர்க்கு பிரபுவான டெரன்ஸ் மெக்சுவினி அவர்கள் மரணத்தை தழுவினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இந்தியாவில் சுபாஷ் சந்திரபோஸ் பிரிட்டிஷாரால் கைது செய்யப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இத்தாலிய பயணிகள் கப்பல் பிரின்சில் மூழ்கியதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு ஹெய்த்தியில் சூறாவளி மற்றும் வெள்ளம் காரணமாக இரண்டாயிரம் பேர் கொல்லப்பட்டனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஹிட்லர் மற்றும் முசோலினி இணைந்து ரோம் பெர்லின் அச்சு என்ற கூட்டமைப்பை ஏற்படுத்தினர் தொள்ளிம் ஆண்டு இரண்டாம் உலக போரின்போது பிலிப்பைன்ஸில் ஐக்கிய அமெரிக்காவுக்கும் ஜப்பானுக்கும் இடையில் வரலாற்றில் மிக கடல் சண்டை இடம்பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு ஜப்பான் கூட்டு நாடுகளிடம் சரணடைந்ததைத் தொடர்ந்து சீன குடியரசு தைவானை தன்னுடன் இணைத்துக் கொண்டது தொள்ளோவியத் ஏவுகணைகள் கியூபாவில் உள்ளதை காட்டும் புகைப்படங்கள் ஐனா பாதுகாப்பு அவைக் கூட்டத்தில் காண்பிக்கப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு ஐநாவில் இருந்து சீன குடியரசு வெளியேற்றப்பட்டு மக்கள் சீன குடியரசு ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு கிரனடா அரசு தலைவரும் அவரது ஆதரவாளர்கள் பலரும் ராணுவ புரட்சியை அடுத்து தூக்கிலிடப்பட்ட ஆறாவது நாள் ஐக்கிய அமெரிக்காவும் அதன் கரீபியன் கூட்டு நாடுகளும் கிரனடாவை முற்றுகையிட்டு அந்நாட்டை கைப்பற்றினா ராணுவம் ஸ்லோவேனியாவிலிருந்து முற்றிலுமாக வெளியேறியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூத்தி ஐந்தாம் ஆண்டு கொழும்பு கொலனாவ எண்ணெய் குதங்களில் இடம்பெற்ற பெரும் தீ விபத்தில் படையினர் கொல்லப்பட்டனர் இரண்டாயிரமாவது ஆண்டு இலங்கையில் பண்டாரவள பிந்துண சிறைகள் மீது சிங்களவர்கள் நடத்திய தாக்குதலில் தமிழ் அரசியல் கைதிகள் இருபத்தி ஆறு பேர் கொல்லப்பட்டனர் இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு விண்டோஸ் எக்ஸ்பி இயங்குதலும் வெளியிடப்பட்டது இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு இந்தியாவில் தடா சட்டத்துக்கு பதிலாக போடா சட்டம் என்ற புதிய தடுப்பு சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்தது இந்த சட்டத்தின் கீழ் இந்த பொடா சட்டத்தின் கீழ் விடுதலை புலிகள் உள்ளிட்ட இருபத்தி மூன்று தீவிரவாத அமைப்புகளுக்கு மத்திய அரசு தடை விதித்தது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முதலாவது இரட்டை அடுக்கு விமானம் ஏர்பஸ் ஏ தனது முதலாவது சேவையை சிட்னிக்கு ஆரம்பித்தது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூத்தி ஆண்டு பாப்லோ பிகாசோ ஸ்பெயின் ஓவியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மதுரை மணியையர் கர்நாடக இசை பாடகர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு எம் விஷ்ணு நம்பூதிரி மலையாள நாட்டுப்புறவியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ராம பத்ராச்சாரியா இந்திய குரு கல்வியாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சுப்ரபாரதி மணியன் தமிழக எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கேட்டி பெரி அமெரிக்க பாடகி நடிகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு வதிரி சி ரவீந்திரன் இலங்கை எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்றாம் ஆண்டு ரசல் ஆர்னல்டு இலங்கை கிரிக்கெட் வீரர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு துளசி நாயர் தென்னிந்திய திரைப்பட நடிகை இந்நாளில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு சே நாகலிங்கம் இலங்கை நீதிபதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு காளிதாஸ் ராய் வங்காள கவிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு எஸ் ராஜேஸ்வர இந்திய இசையமைப்பாளர் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு ஜஸ்பால் பட்டி இந்திய நடிகர் தயாரிப்பாளர் இயக்குநர் இந்நாளின் சிறப்புகள் ஸ்லோவேனியா நாட்டில் இறைமை நாள் என்று இறைமை நாள் ஸ்லோவேனியா நாட்டில் கடைபிடிக்கப்படுகிறது மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களே